வணக்கம் நிகர்களி நட்டினியின் சரித்திருந்தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் தனது கடைசி உரையை நிகழ்த்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஸ்பெயின் போர்ட்டோரிகாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு டெல் அவி நகரம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பான இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விளையாட்டு வர்ணனை விளையாட்டுப் போட்டிகளுக்கான நேரடி வர்ணனை முதல் வானொலியில் ஒளிபரப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு புறப்பட்ட ஏர் இந்தியாவின் காஷ்மீர் பிரின்சஸ் என்ற விமானம் குண்டுவெடிப்பின் காரணமாக இந்தோனேஷியாவில் கடலில் வெழுந்து மூழ்கியது ஓடக ஊடகவியலாளர்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டன் சிங்கப்பூரின் சுயாட்சிக்கு ஒத்துக்கொண்டது ஆயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தெற்கு லண்டனில் பிராக்ஸ்டன் நகரில் இடம்பெற்ற பெரும் கலவரத்தில் 300 காவல்துறையினரும் அறுபத்தி ஐந்து பொதுமக்களும் காயமுற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான்சானிய படைகள் உகாண்டாவின் தலைநகரான கம்பாலாவை ஆக்கிரமித்தன இடி அமின் தப்பியோடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் லண்டனில் கையெழுத்திடப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் சுமத்ரா கடல் பகுதியில் எட்டு புள்ளி ஏழு ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் ஏற்பட்டது இலங்கை தமிழ்நாடு ஆகிய இடங்களில் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அப்பல்லோ 13 வெண்கலம் வெண்ணில் செலுத்தப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜோதி புலே இந்திய மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கஸ்தூரிபாய் காந்தி மகாத்மா காந்தி அவர்களின் மனைவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெங்கநாதன் சீனிவாசன் மொரீஷியஸ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு இந்திரா சமரசேகர இலங்கை பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு பில்லி பவுடன் நியூசிலாந்து கிரிக்கெட் அம்பையர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இயன் பெல் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஓட்டோ வாக்னர் ஆஸ்திரிய கட்டிடக்கலைஞர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கர்த் வாங்கெட் அமெரிக்க எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக பார்க்கின்சன் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே